स्वप्नांतं கட்டோப்பஷத் ரெண்டாவது அய முதல்வீனரி சோபோயே மகாந்தம் விபுமாத்மா स्वप्नांतं ஸ்வாரித்த சோநூபிய மகாந்தம் விபுமாத்மா மீரோ நோச்சீ ஓம் நமோ வைஸ்வாத்தய மருத்துவேய நச்சிகேதசேச்ச உபநிஷத் உபநிஷத்தை உபதேசிக்கிற யமதர்மராஜா அதாவது பிரம்மவித்யை பிரம்ம வித்தியை பிரார்த்தித்து கேட்டுக்கொண்ட நச்சிகேதஸுக்கு உபதேசிக்கிற யமதர்மராஜா பல கோணங்களில் தத்வார்த்தத்தை உபதேசிக்கிறார் யாரோ சிலர்தான் தன்னை தெரிந்து கொள்ள முற்படுகிறார்கள் தன்னை அறியாமல் உலகத்தையே அறிய விரும்புகிறவர்கள்தான் நிறைய பேர் சுபாவமாகவே எல்லோரும் மற்றவற்றை அறிய விரும்புகிறார்களே தவிர தன்னை அறிய விரும்புவதில்லை மாயையின் தன்மை அப்படிப்பட்டது அறியாமை ஆசை செயல்கள் இவைகளினால் மக்கள் எப்பொழுதும் புறத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் புறத்தின் மூலம் அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அமைதியும் ஆனந்தமும் வடிவமான ஆத்மாவை தன்னை யாரும் கவனிப்பதில்லை ரெண்டு மந்திரத்தில் இதை திரும்ப திரும்ப சொன்னார் பக்குவம் இல்லாதவர்கள் புறநோக்குடையவர்களாக இருக்கிறார்கள் யாரோ சிலர்தான் தன்னை அறிய முற்படுகிறார்கள் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை உணர்ந்து த்ருவம் ஆத்மானம் விதித்வா அத தீரா அமிர்தத்வம் த்ருவம் அமிர்தத்வம் விதித்வா அத்ருவேஷு இக ந பிரார்த்தையந்தே புற விஷயங்களை அவர்கள் நாடுவதில்லை வேண்டுவதில்லை எதையும் சார்ந்து இன்பம் அடைய அவர்கள் விரும்புவதில்லை தன்னை என்று கேட்டால் அதுக்கு உபநிஷத்தே சொல்லுகிறது எந்த ஒரு தத்துவம் இந்த உடம்பினுள் இருந்து பஞ்ச இந்திரிய விஷயங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிறதோ மனதிலுள்ள உணர்ச்சிகளையும் அறிந்து கொண்டிருக்கிறதோ அறிவையும் அறிந்து கொண்டிருக்கிறதோ அதுவே அந்த தத்துவம் சைத்தன்ய தத்துவம் சுத்த சைதன்யம் ஆக சர்வ இந்திரிய விஷய அனுபவ சாட்சி ஆத்மா அதை கவனிக்கணும் அதுக்கு ரூபம் கிடையாது எது ரூபத்தையும் ரசத்தையும் கந்தத்தையும் அறிகிறதோ அதுக்கு ரூபம் கிடையாது அது இந்திரிய விஷயங்களை போன்றது அல்ல ஆத்மாவுக்கு நிறமோ சுவையோ ஒலியோ ஊரோ நிறமோ ஒன்றும் கிடையாது பஞ்ச இந்திரிய விஷயங்களைப் போல கிடையாது ஆகையினால இது அரூபமான அசப்தம் அஸ்பரிசம் அரூபம் அரசம் ததா நித்தியம் அகந்தவச்ச எது என்று இதுக்கு முன்னால் வள்ளியில் பார்த்துருக்கோம் ஆகவே ஆத்ம தத்துவத்தினுடைய லக்ஷணத்தை சொல்லுகிறது புரிஞ்சிக்கிறதுக்கு வழியை திரும்ப திரும்ப சொல்லுகிறது எதனால் அறிகிறோமோ அது மற்றொரு உபனிஷத் சொல்கிறது எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ கண்ணால் எதனை பார்க்க முடியாதோ அதுவே பரம்பொருள் மெய்ப்பொருள் அது நீயே நீ வழிபடுப்படும் பொருளாக இல்லை என்று கேனோபனிஷத் சொல்லுகிறது ஆகவே இந்த சரீரத்தில் மலர்மிசை ஏகினான் தத்துவமாக அது இருக்கிறது அது நிறைய பேருக்கு தன்னை ஆப்ஜெக்டும் பண்ண முடியாது எல்லாத்தையுமே புறப்பொருளையே எண்ணி எண்ணி பழகினத்துனால அந்த மனசுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்குது மனதுக்கு காரணமான வஸ்துவை மனசால் என்றத்துக்கு சக்தி இல்லை சம்ஸ்காரம் இல்லை அந்த சம்ஸ்காரம் இல்லாதனால அது ரொம்ப சுலபமான விஷயமாக இருந்தாலும் அதை நினச்சே பார்க்குறதில்லை இது பெரிய ஆச்சரியந்தான் தன்னை அறியாமல் எல்லாவற்றையும் அறிய முற்படுவது என்பது வியப்புக்குரியது அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் ஆச்சரியவத் பசியதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் பதத்தி ததைவச்சானியா ஆச்சரியவத் சைனம் அன்னியிருணோதி ஷ்ருவாப்பேனம் வேதனைச் சைவ கஷ்டித் இங்கேயே முன்னாடி பார்த்துருக்கோம் ரெண்டாவது வள்ளியில் சொன்னார் முதல் அத்தியாயத்தில் ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜா குசலானு சிஷ்டா என்று யம தர்மராஜாவும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்க இதிலிருந்து தான் அங்க கீதக்கே வந்தது என்று சொல்லுகிறோம் ஆக ரெண்டு விஷயம் வியப்பு அரிது தன்னை அறியாமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது தன்னை அறிந்து கொள்வதும் வியப்பாக ஒருவன் அறிகிறான் அரிதாக ஒருவன் அறிகிறான் ஆனந்தமாகவே இருந்துண்டு ஆனந்தத்தை தேடுறேனே அப்படின்னு ஆச்சரியப்படுறான் நானே ஆனந்தமாக இருக்கேன் ஆனால் ஆனந்தத்தை தேடுறேனே தேடினேனே இத்தன் நாளாக என்ன முட்டாள்த்தனம் பண்ணினேன் நான் பல ஜன்ம ஜென்மாந்திரங்களாக நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன் அதுவாகவே நான் இருந்துண்டு அந்த ஆனந்தத்தை தேடி தேடி அலைஞ்சிருக்கேனே அப்படின்னு நான் இருந்தாலும் இந்த சம்ஸ்காரம் விடமாட்டேங்கிறது திரும்ப திரும்ப பாஹ்ய பிரவருத்தி பண்ணுறது அதனால தான் திரும்ப திரும்ப பிடிச்சி பிடிச்சி கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அது போக போக திரும்ப இழு மீட்டெடு ஆத்மசம்ஸம் மனுவா ந கிச்சிதபி சிந்தயேத் எதோ எதோ நஷ்டி மனசஞ்சலம் அம் தத்தோ நியமை தத்து எங்கெங்கெல்லாம் போகிறதோ திரும்ப திரும்ப இழுங்குறார் எதோ எத்தோ நிஷரத்தி திரும்ப திரும்ப இங்கே உட்காந்து வேதாந்தம் படிக்கலன்னா திரும்ப வேறு எங்கேயோ ஃபோனை பார்க்க தோன்றுறது வேறு எதாவது ஓடுறது அந்த என்ன விஷயமும் அதை கவனிக்க முடியல அந்த ஏகாகிரதை செதறி போயிடுறது அதனாலதான் என்ன பண்ணுறார் திரும்ப திரும்ப இடுங்குறார் எதோ எதோ நிஷரத்தி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் சஞ்சலம் மனஹா அஸ்திரம் மனஹா யதா யதா சரதி அசைகின்றது சஞ்சலப்படுகிற மனசு நிலையில்லாத மனசு எங்கெல்லாமோ திரும்ப திரும்ப சுற்றுறது வீட்டு தேனீங்கிறாங்க இல்லையா அப்பப்போ கிளாஸ்லேயும் உட்காரோ அப்புறப்புறம் விவகாரத்துக்கும் போயிடும் ஆகா மனஸ் சஞ்சலம் அஸ்திரம் ததஹா ததா நியமிய அததுலேருந்து விடுவிச்சு ஆத்மனியே வசம் நயேத் ஆத்மாக்கார விறத்தியில் மாத்திரம் மனசு இருக்கட்டும் ஆத்மாவை பற்றிய எண்ணங்களில் மனசு இருக்கட்டும் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவை பற்றி கிருஷ்ணர் என்னெல்லாம் லக்ஷணங்கள் சொல்லியிருக்காரோ சிம்பிளாக சொல்லியிருக்காரோ அந்த லக்ஷணங்களே மனசு நினைக்கட்டுமே நேவாஹம் ஜத்தும் நேமேஜனிப்பே வயவரம் யேகே கௌமேத்தரப்பீரஸ்து நோ வித்தாவோ நாவோ வித்தரந்த அவினாதித்தி எண்ணி தியய நித்மர் அந்தவந்த இேஹா நோக்கிண அநிநோப்பிரமேய்துஸ்வார்த்த எயனம் வேண்டம் எச்சைன மதம் உபவுத்தோ நித்தோ நாயம் ஹிந்தி நன்யே சொல்லிண்டே போலாம் மனப்பாடமாணம் நாயத்தை மிரியத்தை வா கதா அதுக்குதான் மனப்பாடம் பண்ணுறது மனப்பாடம் பண்ணினா இந்த சப்ரராசி இருந்த அர்த்திரணம் ரொம்ப சுலபம் அதுக்காக தான் நம்ம சிஸ்டமே இப்படி மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு கருத்து தெரிஞ்சுட்டால் போகும் மனப்பாடம் பண்ண வேண்டான்னா பரவாயில்ல அந்த குரூப்பில் இருந்தால் அந்த குரூப்பில் சேர்ந்து சில பேர்லாம் என்னென்னா மனப்பாடம் பண்ண முடியலை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை கருத்தை கிரகிச்சுக்கிட்டா போகும்னா கருத்தை கிரகிச்சிக்கின்னா அது நிற்கணுமே அதனால்தான் பெரியவங்கலாம் அதுக்கு சூத்திர ஃபார்ம்லையும் ஸ்லோகா ஃபார்ம்லேயும் அதுக்கு எழுதுறாங்க சும்மா பைத்தியமாக எழுதி வைக்கிறதுக்கு எழுதி வைக்கிறதோட நோக்கமே இது எழுதி வச்சாலும் ஆபத்துன்னு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க புஸ்தகமே வேண்டாம் எங்களுக்கெல்லாம் அப்படி தான் பாடம் புஸ்தகமே தொடக்கூடாது வாத்தியாரும் புத்தகம் தொடமாட்டார் நாங்களும் புஸ்தகத்தை தொடமாட்டோம் முதல்ல இந்த புஸ்தகத்தை தொடறதுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் தொடணும் அவர் என்ன பண்ணுவார் உட்காந்து மதுரை சொல்லிக் கொடுப்பார் அவர் பாட்டுக்கு சொல் ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே இருக்குது அதனால் அவர் சொல்லி கொடுப்பார் நம்ம அதை திரும்ப திரும்ப ரெண்டு தடம் சொல்ல வேண்டிதான் அது சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னால் நம்ம கொஞ்சம் முதல்ல சின்ன சின்னதாக சொல்லுவார் நம்ம திரும்ப திரும்ப சுலபமாக சொல்லிடுவோம் திடீர்னு ஒரு வாழ்க்கை நீளமாக சொல்லுவார் அப்புறம் வந்து அசவயஸ்தாம்ரோ அருண உதவஹா அப்படின்னா என்ன பண்ணுறது புஸ்தகம் வேணும் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார் முதல்ல அசௌய தாம்பிர அருணா உத பூ சுமங்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரிருக்கும் நம்ம சேத்து சுரு அசௌயஸ்தா அருண உதிர சுமங்கல ஏதிராபிதோ திஷுசுதா சஹ்ரசோ வைஷாகும் ஹேடை மஹே ஒரே பதமாக சொல்லிடுவார் அதை திரும்ப சொல்கிறதுக்கு என்ன பண்ணால் பரவாயில்ல புத்தகம் வச்சுக்கோம்பார் கருணாமூர்த்தி புத்தகம் வச்சுக்கோம்பார் அவருக்கு சுலபம் ஏன்னா அவரும் இப்படி தான் அவஸ்தப்பட்டு படிச்சிருக்கார் அது இப்படி படித்து வச்சுட்டு அவர் உடனே மந்திர அர்த்தம் சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கு வேத மந்திரங்கள்லாம் அப்படி தான் அனுகூலமாக இருக்குது இல்லாட்டி இந்த வித்தியெல்லாம் இப்படி நிற்குமா இத்தனை காலமாக இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வித்தையெல்லாம் ஹ்தயத்தில் வச்சு தான் காப்பாற்றின் இருக்காங்க அவர் பெரிய பண்டித்தரை பார்த்தேன் சுங்கேரியில் ஒரு சாஸ்திரம் அவருக்கு ஹிரதயத்தில் இருக்குது எந்த புஸ்தத்துலேயும் இல்லை எங்கேயுமே கிடையாது அவருக்கு மாத்திரம்தான் அந்த ஹோல் டெக்ஸ்ட்டு அவருக்கு மனப்பாடமாக இருக்குது அவங்க தாத்தா தாத்தா பரம்பரமரையாக சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த டெக்ஸ்ட்டை அவருக்கு தெரியறது அந்த டெக்ஸ்ட்டை வந்து சங்கராச்சாரியர்கிட்ட அவர் சொல்லிட்டார் ஒப்பிச்சுட்டார் சரி இந்த டெக்ஸ்ட்டை இப்போ அதில் ரிட்டன் ஃபார்முக்கு கொண்டு வரணுமே அதுக்கு என்ன பண்ணுறது அதுவோ அவர் சொல்கிறத எழுதணும்னா ரெண்டாயிரம் பேஜ் ஆகும்போல் இருக்கு அவ்வளோ பெருஷாக இருக்கு அப்போ என்ன பண்ணாங்க பாருங்க அந்த சாஸ்திரிகளுக்கு அவர் வயசு எண்பதுக்கு மேலே ஆயிடுச்சு இவர் போச்சுன்னா இந்த வித்தியா அவுட்டு இவர் செத்து போனார்னா இந்த வித்தியை போயிடுச்சு அதனால் என்ன பண்ணார் சங்கராச்சாரியார் அவரை கூப்பிட்டு அவருக்கு அவர் இருக்கார் அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப்பிங் சொல்லிக் கொடுத்தாங்க சம்ஸ்கிருதத்தில் சொல்லாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தினம் காலையிலேருந்து சாயங்காலம் காலம்பறை அதாவது ஒரு எட்டு மணிக்கு உக்காந்தாருன்னா மத்தியானம் மத்தியானிகம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதை டைப் பண்ணிகிட்டு இருப்பார் அப்புறம் ஒருத்தராக பண்ணுவார் அப்புறம் மத்தியம் மத்தியானிகம் பண்ணுவார் சாப்பிடுவார் திரும்ப வந்து உட்காந்துருவார் ஒரு மணிக்கு உட்காருவார் உட்காந்தாருன்னா சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் பண் டைப் பண்ணிகிட்டே இருக்கார் இப்படியே பண்ணி முடிச்சுட்டார் ஹோல் டெக்ஸ்ட் கேம் எதுக்கு சொல்கிறேன்னா வித்தே மனசுக்குள்ளே இருக்குது அதுக்கு அவரே என்ன பண்ணிருக்காரு சங்கராச்சாரிய அதை பார்த்து அடிக்கடி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து அவரே அதை திருத்தி சரி பண்ணி அதை ஒழுங்கு பண்ணி அதுக்கு ஃபுட் நோட் அவர்கிட்டயே எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டு அதுக்கு ஃபுட் நோட்ஸ் எல்லாம் போட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டார் அப்புறம் ஒருத்தர் ஹிரதயத்தில் இருந்த சாஸ்திரம் வெளியில் வந்திருக்கு எதுக்கு சொல்கிறேன் இப்போ பகவத் ஆத்மாவோட லக்ஷணங்களை தியானம் பண்ணணும்னா அதுக்கு தான் ஆரம்பித்தேன் பகவத்கீதையில் இருக்கிற ஆத்மாவோட லட்சணம் சிம்பிளாக சொல்கிறேன் நான் உபனிஷத்தாக சொல்கிறேன் அதிரேசியம் அகிராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்தம் ததப்பாணிபாதம் நான் திரம் நபிப்பிரஜம் நோபயத்திரம் நஞ்ஞானகனம் நஞ்ஞம் திவ்யோஹ்யமூர்த்த புருஷோஸபாஹ்யாபந்தரோஹ்யஜ அப்பிராணோஹ்யமனா சுபிரோஹ்யராத் பரத்பர எத்தனையோ உபநிஷத் வாக்கியங்கள் ஆத்மாவோட லட்சணங்களே சொல்கிறது ஆகா அத்தனை லட்சணங்களையும் மனசில் வச்சுருந்தா ஒரு ஒரு லட்சணத்தையும் ஆர்டராக சொல்கிறதுக்கு மனதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு ஹோல்டு இருக்கும் அப்போ அந்த வஸ்துவை சிந்திக்கிறது ரொம்ப சுலபமாயிடும் எதுக்கு சொல்கிறோம் மனசை திரும்ப திரும்ப மீட்டெடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா சுவாபாவிகி பிரவருத்திங்கிறாங்க அது வந்து மனசை எப்போ பார்த்தாலும் இந்திரியங்கள் பின்னாலேயே போய்டும் அதனால் திரும்ப திரும்ப பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவானே எனக்கு ஏகாகிரதையை கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை பண்ணி பண்ணி திரும்ப திரும்ப மனசு இல்லை அதில் ருச்சி வந்துடுத்துன்னா அப்புறம் கண்டு பார்க்கவே பார்க்காது அது மாதிரி தான் ஆக இப்போ அப்படி தான் ஒன்று ஒன்றும் பண்ணிட்டுருக்கார் அவர் ஆத்மாவை வந்து இதை திரும்ப கீதையில் இதுக்கெல்லாம் சிம்பிளாக இருக்குது இதே விஷயந்தான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு ஸ்ரோத்திரம் சக்ஷஸ்பர்ஷ நஞ்ச இந்த மாதிரி இந்த மந்திரத்தை பாருங்க இந்த மந்திரம் மூணாவது மந்திரம் இந்த வல்லியில் இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் வல்லியில் மூணாவது மந்திரம் ஈஸ் ஈக்வல் டு அஞ்சாவது அத்தியாயம் பதினஞ்சாவது அத்தியாயம் பகவத்கீதை ஸ்ரோத்திரம் சக்ஷு ஸ்பர்சனஞ்ச ரசனம் கிராணமேவ் அதிஷ்டாயம் அனச்சாயம் விஷய விஷய சொல்கிறேன் கிருஷ்ணா அதிஷ்டாயம் அனச்சாயம் விஷயான் உபசேவத்தை அவ்வளோதான் ய உபசேவ் சு ஸ்பர்ஷனஞ்சனாணம் ஏ அதி மனச அயம் அயம் ஆத்மா விஷயன் உபசேவாத்மா விஷயன் உபசேவம் இந்த கடோபனிஷத் மந்திரந்தான் அது பாம்பு போட்டிருக்க அயம் ஆத்மா इन्द आत्मादा श्रोत्रं रसनं घ्राणं अद मनहा अधिष्ठाय ஆசன மனிஷ மனச்சா மனதை அதினத்து கொண்ட் விஷயன் உபசேவம் ரம் ஸ்பர்ஷ மைனா் எஜாதி கிம் பரிசிஷிய ஏ தத்வைத்து ஆக இதை மனசில் வாங்கி ஆத்மாவோடய லக்ஷணத்தை புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஞாபகம் வச்சுங்க இங்கே ஒன்று அனுஷ்டானம் பண்ண ஆத்மாவை கடைப்பிடிக்க முடியாது தர்மத்தை கடைப்பிடிக்கலாம் பொறுமையை கடைப்பிடிக்கலாம் ஆத்மாவை கடைப்பிடிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது பிரம்மத்தை கடைப்பிடிக்கிறேன் ஆத்மாவை கடைப்பிடிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது புரிஞ்சுண்டேன் நான் பிரம்மம் என்ற உண்மையை புரிந்து நான் ஆனந்தம் என்கின்ற உண்மையை புரிந்து கொண்டேன் நான் ஆனந்தம் என்கின்ற உண்மையை புரிந்து என்பதை கடைபிடிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது எப்போவுமே ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறேன் தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அதுதான் சொல்ல என்ன நான் முதல்ல மனுஷனாக நினச்சேன் அப்புறம் என்னை ஜீவனாக நினச்சேன் இப்போ பரிபூர்ண பிரம்மனாக என்ன நினச்சுனுட்டேன் புரிஞ்சுனுட்டேன் எனக்கு ஆனந்தமாக இருக்குது இருந்தாலும் இந்த உடம்பு மனசு என்னிடத்தில் தொடருகிறது நான் அதை வேடிக்கை பார்க்கிறேன் இது இந்த உபாதியை நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்னுடைய உபாதியை மாத்திரமில்லை சமஸ்த உபாதிகளையும் நானோபாதி வசாதேவ நாம ரூபாஸ்ரமாதயா ஆத்மபோதந்தான் அது நானோபாதி வசாதேவ ஜாதி நாமாஸ்ரமாதயா நானோபாதி வசாதேவ ஜாதி வர்ணாசிரமாதயான் இருக்குது ஜாதிநாமாசிரமாதேயா சரி அப்போ இந்த தத்துவம் புரிஞ்சத்துக்கு பிறகு நாம் வியாவகாரிக திருஷ்டியாக ஜீவகா கர்த்தா மித்யா கர்த்தா மித்யா ஜீவகா நானெனும் பொய்யை நடத்துகின்ற நான் ரெண்டு நான் இருக்குது எங்கிட்ட உண்மையான நான் பொ நான் இருக்கு பொய்யான நான் பொய்யான நான் பக்தனான நான் தர்மியான நான் தர்மிஷ்டனான நான் இங்கிருந்தான் வந்திருக்கேன் உண்மையான நான புரிஞ்ச பிறகுதானே உண்மை நினைச்சு இருந்தேனோ அதை பொய்யு புரிஞ்சுக்கிறேன் ஒரு காலத்தில் இதை உண்மையை நினைச்சிட்டு இருந்தேன் ஜீவோகம்னு மனுஷோகம் ஜீவோகம் நினைச்சிருந்தேன் அப்புறம் படித்ததுக்கு பிறகு எனக்கு புரியுது பிரம்மைவாகிறது புரியுது உண்மையான நான்கிறது எதுன்னு புரிஞ்சின்ற பிறகு இதுவரைக்கும் உண்மையான நான் எதை நினைச்சுட்டு இருந்தேனோ அது உண்மையாவோ உண்மையில் அது ஒரு தோற்றம் ஒரு மாய தோற்றமான நான் மாய நான் நிழலும் நிஜமும் ஒரு நேரத்தில் அனுபவிக்கப்படுகிறதா தனித்தனியாக அனுபவிக்கப்படுகிறதா நிஜத்தை அனுபவிக்கும் போது நிழல் இல்லாமல் போகிறதா நிழலை அனுபவிக்கும்போது நிஜம் இல்லாமல் போகிறதா நிஜமும் நிழலும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கப்படுகிறது ஆனால் நிஜத்தை நிஜம் என்றும் நிழலை நிழல் என்றும் பகுத்தறிந்து கொள்கிறோம் அதை போல பொய்யும் மெய்யும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கப்படுகிறது பொய்யை பொய்யென்றும் மெய்யை மெய்யென்றும் பகுத்தறிந்து புரிந்து கொண்டு பொய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து உண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆகையினால ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை அந்த நிலைக்கு போயிட்டால் இந்த நிலை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பேருக்கு தான் சொல்லப்போனால் மோர் சென்சிட்டிவ் ஆகிடுவோம் ஆகையினால பொய்ங்கிற வார்த்தையை ஞாபக வச்சுங்க பொய்ங்குற பதத்துக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அறிவின் கோணத்தில் உண்மை அல்ல அறியாமையின் கோணத்தில் உண்மை எப்படி இந்த ஜீவோகம் உயிர் நான் என்கின்ற எண்ணம் அறியாமையின் கோணத்தில் உண்மை பிரம்மம் நான் என்பது பூர்ணம் என்பது அறிவின் கோணத்தில் உண்மை எது அறியாமையின் கோணத்தில் உண்மையோ அறிவின் கோணத்தில் உண்மை இல்லையோ அதைத்தான் மித்யா என்கிறோம் எதை அறியாமையின் கோணத்தில் உண்மையோ அறிவின் கோணத்தில் உண்மை இல்லையோ அதைத்தான் மித்யா என்கிறோம் இதை மறந்துடக்கூடாது ஆக உபனிஷத்து இதை அதாவது வெறும் ஜீவபுத்தி மாத்திரம் போராது அதாவது உடலுக்கு வேறாக மனதுக்கு வேறாக நான் அப்படின்னு அறிந்தால் போராது அது பூர்ணமான ஜானம் இல்லை எல்லா உடலுக்கும் ஆதாரமானவன் நான் எல்லா மனதுக்கும் ஆதாரமானவன் நான் அப்படிங்கிற ஞானம்தான் பூர்ணமானது இல்லாட்டி நானாத்மவாதம் வந்துடும் அத்வைதாத்ம ஜானம் வராது ஆக நான் உடம்பு வேறு இதுக்கெல்லாம் வேறப்பட்டவன் தெரிஞ்சால் மாத்திரம் போகிற எல்லா உடல்லையும் இருக்கிற தத்துவம் ஒன்று தான் நான் பார்ப்பவனும் ஒன்று அறிபவனும் அறியப்படும் வஸ்துவும் ஒன்று இந்த ஜானம் பலமாக இருக்கணும் அப்பத்தான் அது முக்தியை கொடுக்கக்கூடிய ஞானம் என்று சாஸ்திரத்தில் தீர்மானம் பண்ணிருக்கிறார்கள் ஆக் சும்மா ஜீவாத்ம ஜானத்தை மாத்திரம் புரிஞ்சுட்டா போறார் சர்வம் எல்லாம் ஏகாத்ம ஜானம் இல்லாட்டி அத்வைதாத்மக் அதைத்தான் டெவலப் பண்ணுறார் முதல்ல என்ன சொன்னார் மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் ரெண்டாவது மந்திரத்திலேயே இது பண்ணிவிட்டார் நாலாவது மந்திரத்திலே சொல்லிவிட்டார் முதல்ல இந்த ஜீவாத்மாவை தான் சொன்ன மாதிரி இருந்தது மூணாவது மந்திரத்தில் ஆனால் நாலாவது மந்திரத்திலேயே மகாந்தம் விபுமாத்மானம்னு சொல்லிவிட்டார் ஆ அது பரமாத்மா என்று சொல்லி விட்டார் இப்போ இந்த அஞ்சாவது மந்திரம் நம்ம பார்த்தோம் எவனொருவன் இந்த உடலிலே இருந்து கொண்டு கர்ம பலன்களை வினைப்பயன்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றானோ அந்த ஜீவாத்மாவை பரமாத்மஸ்வரூபமாக எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது அவன் அகர்த்தா அபோக்தா என்பதையும் புரிந்து கொள்ளுகிறான் நான் செயல் புரிவதும் இல்லை செயல் புரிந்ததும் இல்லை செயல் புரிந்து இல்லை செயல் புரிய போவதும் இல்லை வினைப்பயன்களை அனுபவித்ததும் இல்லை அனுபவித்துக் கொண்டிருக்கவும் போவதும் இல்லை நாகம் கர்த்தா நாகம் போக்தா அகம் பரமாத்மா அஹூதவிய ஈசானம் வேத யா இமம் ஜீவமாத்மானம் மத்வதம் ஜீவமாத்மானம் பூதபவிய ஈசானம் அந்திகாத்து வேத அப்படி படிக்கணும் அந்திகாத்து வேத ததா ந விஜுகுசத்தை எவனொருவன் இந்த வினைப்பயன்களையெல்லாம் நுகர்ந்து கொண்டிருக்கின்ற ஜீத்மாவை இந்த கடந்த மூன்று காலத்தையும் கடைந்த கடந்த இறைவனோடு ஒன்றாக அறிகிறானோ பூத பவ்ய ஈசானம் அந்த ஒன்றாக ஒன்றாக அறிகிறானோ இப்போ அலைக்கும் தண்ணீர் ஐக்கியம் எப்படி ஏற்படும் அலைக்கும் தண்ணீர் ஐக்கியம் எப்படி ஏற்படும் நகைக்கும் தங்கத்துக்கும் ஐக்கியம் எப்படி ஏற்படும் ஐக்கியம்னா என்ன யூனியன் விடுவாங்க எல்லோரும் ஐக்கியம்னு சொன்னால் யூனியன் யூனியன்னால் செப்பரேஷன் ஒன்று இருக்குது ஞாபகங்கள் வச்சுக்கணும் செப்பரேட்டாக இருந்தால் தானே யூனியன் பிரிஞ்சால் தானே சேர்றத்துக்கு பிரியவே முடியாதப்போ எப்படி சேர்க்கறது பிரிஞ்ச மாதிரி ஒரு பிரமே சேர்ற மாதிரி ஒரு பிரமை வாஸ்தவமாக பிரியறதும் இல்லை வாஸ்தவமாக சேர்றதும் இல்லை பிரியறேங் பிரிஞ்சேங்கிறதும் மாயை சேர்றேங்கிறதும் மாயை உண்மையில் பிரிதலும் இல்லை கூடுதலுடன் பிரிதலும் அற்று நர் தாய்மானவர் கூடுதலும் இல்லை பிரிதலும் இல்லை ஞாத்துருவனுடன் ஞேயமும் அற்று நர் எல்லாம் ஒன்றும் எல்லாம் அப்படி நம்ம சொல்கிறது அது ஒரு பாஷை அது என்னமோ அடையிற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு தோற்றம் இருக்கும் அது லாஜிக்கலி ஸ்ருதி யுக்தி அனுபவ விரோதம் அனித்தியமாயிடும் கவனமாக சொல்லுகிறது அலையும் தண்ணீரும் ஐக்கியமானது தண்ணீருக்கு அந்நியமா அலை இல்லை அலைங்கிறது வெறும் பெயர் வடிவம் மாத்திரமே தண்ணீர் தான் உண்மை அலை என்ற சொல் கற்பனை சொல் அலை என்ற சொல்லுக்கு இருப்பே இல்லை தண்ணீர் என்ற சொல்லுக்குத்தான் இருப்பு இருக்கிறது என்பதைப் போல உணர்வு என்ற சொல்லுக்கு மட்டும்தான் இருப்பு இருக்கிறது உணரப்படுபவைகளெல்லாம் உணர்வை சார்ந்தே இருக்கின்றன உணரப்படுபவைகள் அலைகளுக்குப்பானவை உணர்வு நீருக்கொப்பானது அப்படி போய் அப்போ உணரப்படுபவைகளும் உணர்வும் இரண்டரை கலந்தன அப்படின்னா என்ன அர்த்தம் அலைகளும் தண்ணீரும் இரண்டரை கலந்தன கொட்டு மேடம் கொட்டுன்னா எங்க இரண்டரை கலக்கிறது இரண்டரை கலக்க முடியாது புரிஞ்சுக்கணும் ஆஹா தத்தகா ந விஜிகுப்சே அதுக்கப்புறம் ப்ரொட்டக்ட் அந்த எண்ணமே வர்றதில்ல கோபாய்த்தும் ந இச்சதி இப்போ நான் ஒரு இது படித்தேன் ஒரு ஒரு சன்னியாசிக்கிட்ட ஒருத்தன் பார்க்குறதுக்கு வந்தான் பார்க்க வந்து நான் அவர் ரொம்ப எளிமையான ஒரு அறையில் இருந்தார் ஒரு ஃபர்னிச்சரும் இல்லை சும்மா சிம்பிளாக இருந்தார் அவர் அவன் வந்து உள்ளே வந்தோடனே அவனுக்கெல்லாம் உட்காந்து பழக்கம் அதனால் அவன் கேட்டான் இங்கே என்ன ஒன்றும் ஃபர்னீச்சரே இல்லையேன்னு நீ உங்கள்கிட்ட ஃபர்னீச்சர் இல்லையான்னு உனக்கு அப்படின்னு கேட்டார் நான் வந்திருக்கிற விசிட்டர் இல்லையா நான் இப்படி ஃபர்னீச்சர் எடுத்துன்னு வருவேன் அப்படின்னா நானும் விசிட்டர் தானே அதனால் ஃபர்னிச்சர் எடுத்துன்னு வரலன்னார் அதனால தான் அவர் மகாத்மா ஆ தத்தகாண்ண பிறகு அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முற்படுவதில்லை தான்கிறது ஒன்று இல்லவே இல்லையே இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸாக நினைச்சா தானே தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே வஸ்துவே இல்லையே எது ப்ரொடெக்ட் பண்ணோம் எதை வச்சு ப்ரொட்டெக்ட் பண்ணுறது ஓவர் ப்ரொடெக்ஷன் கொடுக்க கொடுக்க இந்த கம்ப்யூட்டர் ஃபோன்லெல்லாம் வந்து இன்னும் அதை ஸ்கேன் பண்ணுறேன் இதை ஸ்கேன் பண்ணுறேன் அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி ஏகப்பட்டதை பண்ணி வச்சு அது தலை சுற்றுறது சரி இது வந்து ஜங்க் ஃபைல் வந்துடும் அந்த ஃபைல் வந்துடும் அதனால் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு அதுக்கு இன்னும் அப்புறம் அதை அப்டேட் பண்ணணும் எல்லாம் தலைவலி அதுக்கு ஒரே வழி என்னென்னா செல்ஃபோன் சன்னியாசம் அதுதான் வழி வேறு வழி கிடையாது நீங்கள் அதை போடுவீங்க அதில் எதாவது மெசேஜ் வரும் இது வராமல் இருக்கிறதுக்கு இதை போடுவான் அதை போட்டால் அதை அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம்பான் அப்புறம் வந்து அது வந்து சொல்லுவான் அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருப்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால் கொடுக்க முடியாதுன்னு வேறு ஒரு பக்கம் குறிப்பு வேறு கொடுத்துருப்பான் இதுலேருந்தே தெரியறது இல்லையா எல்லாம் வந்து ஒரு என்ன சொல் பம்மாத் ஏமாத்து இதெல்லாம் நம்பின்ட்டு நாமளும் பண்ணிட்டு உட்கார்ருக்கோம் ததா ந விஜகுப்சே ஏ நீ கேட்ட தத்துவம் பிரம்ம தத்துவம் அது இருக்கிறது அது ஒன்று தான் இருக்கிறது அப்பா செத்த பிறகு தான் நடக்கிறது பிறப்பும் அதில் தான் நடக்கிறது ஷாவும் அதில் தான் நடக்கிறது வளர்ச்சியும் தேய்வும் எல்லாம் அதில் தான் இருக்கு ஆகையினால அதை தவிர வேறு ஒரு வஸ்துவும் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லப்போகிறார் நேக நான் ஆஸ்தி கிஞ்சனா சொல்லப்போகிறார் யூவோஜா அப்பூமா பிரவிஷி யோ பூத்தியே தைத்தூர் தபோ அூர்மய குகாம்பிரவிஷ் ரிஷந்தம் ஏத மந்திரங்களெல்லாம் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியத்தை உபதேசிக்கின்றன ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அலையும் கடலும் தண்ணீரின் கோணத்தில் ஒன்று என்பதைப் போல ஞாபகம் மறந்துடுறாங்க எக்ஸாம்பிள் இதுதான் அலையும் கடலும் தண்ணீரின் கோணத்தில் ஒன்று என்பதைப் போல ஜீவாத்மாவும் அலைகளும்னே போட்டுங்க அலைகளும் கடலும் தண்ணீரின் கோணத்தில் ஒன்றை போல உயிர்களும் இறைவனும் பிரம்மத்தின் கோணத்தில் உணர்வின் கோணத்தில் ஒன்றே உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் என சொல்லி ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்தை பார்த்தோழி தானாக்கிக் கொண்ட சமர்த்துன்னா என்ன சாமர்த்தியம் தானாக்கிட்டாருன்னா தானாக்கிட்டார்னா குருவா ஆக்கின்னு விட்டாரா இல்ல பிரம்ம ஆக்கிட்டாரா முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் ஒற்றச் செய்தே என்னை பற்றி கொண்டாண்டின்னா சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன் என்னை சூதாய் தணிக்கவே சும்மா இருத்தி முன்னிலை ஏதும் இல்லாதே ஆப்ஜெக்டே இல்லை சுகம் முற்றச் செய்தே ஒரே ஆனந்தமா இருக்கு இதை ஆப்ஜெக்ட் இருந்தா தானே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் முடியாது ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா யார்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேனோ அவனும் நானும் ஒன்று சுகம் முற்ற செய்தே என்னை பற்றிக் கொண்டாண்டே பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் பேசாத காரியம் இப்படி போயிட்டே இருக்கு பாட்டு அங்கங்கே இதை பார்க்கலாம் உன் உளம் கண்டதெல்லாம் தள் அறிவாகி சற்றேன் என்றால் தெரியும் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்ற செய்தான் என்னை தானாக்கிக் கொண்ட சமர்த்து இப்படி தனித்தனியாக பிரித்து பிரிச்சு கூட போடலாம் போல் இருக்கு ஆக இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது யஹா பூர்வம் தபசகா ஜாத்தம் அத்யா பூர்வம் அஜாயத இந்த சாஸ்திரத்தில் ஒரு வியவஸ்தை இருக்கு இந்த ஐக்கியம் சொல்கிறதுக்கு ஒரு லெவல் வச்சுன்னு இருக்காங்க ஸ்தூல திருஷ்டியில் ஐக்கியம் சூக்ஷ்மதி திருஷ்டியில் ஐக்கியம் காரண திருஷ்டியில் ஐக்கியம் அப்புறம் வந்து அத்தனைக்கும் அதிர்ஷ்டான திருஷ்டியில் ஐக்கியம் சொல்கிறது ஒரு முறை வச்சுருக்காங்க அதை இங்கே பண்ணுறாரு நாம் எல்லாரும் இந்த நம்ம உடம்புன்னு பார்த்தோம்னா நாம் எல்லோரும் பாஞ்ச தானே எல்லாம் பஞ்சபூதத்தில் ஆனது தானே எல்லாம் வித்தியாசமாக பண்ணி பண்ணி வச்சிருக்கு ஆகையினால எல்லாம் பாஞ்ச பௌத்திகம் ஒரு ஐக்கியம் சொல்கிறது விராட் ஐக்கியம் அப்புறம் ஹிரண்யர்ப ஐக்கியம் இந்த இண்டிவிஜுவல் டோட்டல் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு டோட்டலாக பார்க்கணும் அப்புறம் டோட்டல்லையும் நமக்கு வந்து வேற்றுமை உணர்ச்சி இருக்குது டோட்டல் எல்லாம் டோட்டல்னு சொன்னாலும் இண்டிவிஜுவாலிட்டியிலேருந்து டோட்டாலிட்டிக்கு போனாலும் டோட்டாலிட்டிலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆகையினால டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால டோட்டாலிட்டியும் ரிமூவ் பண்ணி ஆகணும் ஆஹா வஷ்டி சமஷ்டி இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றுன்னு சொன்னாலும் நமக்குள்ளே எல்லோரும் வேற்றுமை வேற்றுமை உணர்ச்சியோடு ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த வேற்றுமைங்கிறது உண்மை இல்லை அப்படின்னு சொன்னா தான் இதையும் ரிமூவ் பண்ணணும் அதுக்கு உபநிஷத்து சில முறைகளை கையாளுகிறது தான் பாருங்க யஹா எவன் ஒருவன் தபசகா பூர்வம் தபசகா ஜாத்தம் பிரம் இறைவனிடத்திலிருந்து மெய்ப்பொருள் பரம்பொருள் இடத்திலிருந்து மாயா சக்தினால தோன்றினார் தபசகா ஜாதம் அதாவது அறிவோட தோன்றினாராம் பிறக்கிற போதே அறிவோட தோன்றினார் ஞானியாவே பிறந்தார் யாருன்னா ஹிரண்யகர்பன் பிரம்மதேவன் ஜாதம் அத்யா பூர்வம் அஜாயத அத்யான்னு சொன்னால் சூல பஞ்ச மகாபூதங்கள் புறக்கறத்துக்கு முன்னால் பிறந்தாராம் பூர்வம் ரெண்டு பூர்வம் இருக்குது எவனொருவன் முன்பு படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மத்தினுடைய தவத்தால் சதபோதப்யத தவத்தால் தோன்றினான் ஹிரண்ய கர்ப்பன் சமஷ்டி டோட்டல் அது என்னாச்சுன்னா பஞ்சபூதங்கள் தோன்றுவதற்கு முன்பு தோன்றினார் அத்தியாகா பூர்வம் அத்தியாகனா தண்ணீர்ன்னு அர்த்தம் ஆனால் இங்கே தண்ணீருங்கிற அர்த்தம் இல்லை தண்ணீர் வந்து உபலக்ஷணம் பஞ்சபூதங்கள் பஞ்ச பூதங்கள் தோன்றுவதற்கு முன்பு தோன்றினாரோ அவர் எங்கிருக்கார்னா தோன்றினாரோ அவர் குகாம் பிரவிஷ்ய திஷ்டந்தம் யோ பூதேபிஹி பூத்தேபிஹி குஹாம் பிரவிசிய திஷ்டந்தம் அவர் அந்த பஞ்ச பூதங்களால் ஹிருதயகுகையில் ரிதம் பிபந்தோ மறக்கக்கூடாது அந்த மந்திரம் இதுக்குதான் மந்திரத்தை மறக்காமல் வச்சுக்கணுங்கிறது இல்லாட்டி ஒன்றும் தலையும் புரியாது வாலும் புரியாது இப்போ தான் படிச்சிருக்கோம் முதல் அத்தியாயம் மூணாவது வள்ளி முதல் மந்திரம் ரித்தம் பிபந்தௌ சுகிருத்த லோகே குஹாம்பிரவிஷ்டௌ பரமே பராார்த்தே ஷாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏச்சத் திருநாச்சி கேதாஹா இன்னொரு மந்திரம் சொல்கிறேன் முன்னால் இருக்குது முதல் அத்தியாயம் ரெண்டாவது வல்லி பதினஞ்சாவது மந்திரமோ பன்னெண்டாவது மந்திரமோ தம் துர்தர்ஷம் குடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் அத்வம் பன்னெண்டு அந்த மந்திரங்கள் எல்லாம் குஹாங்கிற சப்தம் வந்துருக்கு ஹுதயகுஹை ஹிரதயகுஹைனா புத்தியில் பிரகாசிக்கிறது அர்த்தம் நமக்கு அந்த ஒரு அறிவு இருக்கே இந்த அறிவு எதில் பிரகாஷிக்கிறதுனா புத்தியில் தான் பிரகாஷிக்கிறது வெளிப்படுறது சங்கராச்சாரியர் உபலப்தி ஸ்தானம் எங்கே இந்த கான்ஷியஸ்னஸோட அவைலபிலிட்டி எங்கேன்னா புத்தியிலும் கான்ஷியஸ்னஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கையிலே அவைலபிளாக இருக்குது கான்ஷியஸாக இருக்குது ஆனால் கான்ஷியஸ்னஸ்னுடைய அவைலபிலிட்டி அது புலப்படுவது அர்த்தம் அது எங்கும் இருக்கு எங்கும் இருந்தாலும் அது புலப்படுவது புத்தியில் புத்தியில் நுழைந்து இருக்கின்றது அர்த்தம் எவன் முதலில் தவத்தினால் ஹிரண்ய கர்பரை தோற்றுவித்தாரோ பஞ்சபூதங்களுக்கு முன்னால் இரண்யகுர்பரை தோற்றுவித்தாரோ அவர் பஞ்சபூதங்களோடு சேர்ந்து ஹதயத்தில் இருக்கிறார் ரெண்டு சைதன்யம் சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் வேணால் ஒன்று போடும் நான் கொஞ்சம் உள்ளேயே போகிறேன் உயிர் உயிர்களுக்கு உயிரான இறைவன் உயிர் உணர்வு மூணாக எடுத்துக்கோங்க துவைத்தம் விசிஷ்டா அத்வைதம் எல்லாத்தையும் கொண்டு விடலாம் இப்போ உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது உயிர் இருக்குது உயிர்னா ஜீவாத்மா ஜீவாத்மா இருக்குது இந்த ஜீவாத்மாவோட சேர்ந்து என்ன இருக்குது பரமாத்மா வியாபிச்சிருக்காருங்கிறாங்க சைவ சித்தாந்தம் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்க ஒன்றாய் உடனாய் வேராய் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றாய் உடனாய் வேறாய்னா அதுக்கு திருஷ்டாந்தமே ஜீவன் தான் இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான்ங்கிறதுக்கு திருஷ்டாந்தமே ஜீவன் சரீரத்தில் இருக்கிறதான் திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் போகிற பாருங்க இது நான் பேசுகிறது விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் இல்லை அதாவது இறைவன் உயிர்களிடத்தில் உயிர்களிடத்தில் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான் இதுதான் சைவ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதம் இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் துவைதாத்வைதவாதம்னு பேர் கடவுள் உயிர்களோடு உயிர்களில் ஒன்றாகவும் ஒருவனாகவும் உடனாகவும் வேறாகவும் இருக்கிறான் இதுக்கு உதாரணம் என்னென்னா உடலில் உயிர் இருப்பது போல உடலில் உயிர் இருப்பது போல உயிர்களில் இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான் எப்படி உடலில் உயிர் எப்படி இருக்கிறது உடலில் உயிர் ஒன்றா ரெண்டா உயிர் ஒன்று அதை பேசாச்சு புகுந்தால் அது வேறு விஷயம் உடம்புல வந்து உயிர் ஒன்று தான் ஒன்றாய் இந்த உயிர் உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கா இல்லையா வியாபிச்சிருக்கா அதனால உடனாய் இந்த உயிர் உடலுக்கு வேறானதா உடலா வேறானது அப்போ உயிர் உடலுக்கு வேறானதாகவும் உயிரில் உயிரை வியாபித்தும் உடலுக்கு வேறாகவும் இருக்கிறது ஒன்றாய் உடனாய் வேறாய் உயிர் இருப்பது போல உயிர்களில் எல்லாம் உயிர்களுக்கு உயிரான இறைவன் ஒருவனாக இருக்கிறான் உயிர்கள் அனைத்தையும் நிறைந்திருக்கிறான் உயிர்களுக்கு வேறாக இருக்கிறான் புல் ஸ்டாப் இதோட முடிஞ்சு போச்சு நம்ம என்ன சொல்றோம் உணர்வு உயிர்களுக்கு உயிரான இறைவனுக்கும் ஆதாரம் உணர்வு உயிர்களுக்கு உயிரான இறைவனுக்கும் ஆதாரம் உயிர்களுக்கும் ஆதாரம் உயிர்களுக்கு உயிரான இறைவனுக்கும் உயிர்களுக்கும் ஆதாரமாக இருப்பது உணர்வு இது அத்வைதம் ஆக உணர்வு சைத்தன்யம் என்ன வேணாலும் சப்தத்தை போட்டுக்குவோம் கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் என்ன வேணாலும் போட்டுக்கும் ஏன்னா மகான்கள் உபயோகப்படுத்தின சொல்லது தாய்மான்வர் சொன்ன சொல்லுது ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி ஆகையினால் இப்போ என்ன சொல்கிறதுனா அவர் தான் இதுக்குள்ளே எதுக்கு சொல்கிறேன் குகாம் பிரவிஷ்ய திஷ்டந்தம் வியபியத அவர் தான் இதெல்லாம் பார்க்கிறார் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் ஜானாமிதி தமேவாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜகத் அவன் பிரம்ம வியபசை தத் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும் அதில் எஃப் பூர்வம் தபசா தபசா ஜாத்தம் அத்ய பூர்வம் गुहाम् குஹாம் பிரவிஷ यो யோ பூதேபிர்வியபசியத் வைத்தத் நான் இதை சொன்னதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எவன் பஞ்சபூதங்களுக்கு முன்னால் பிரம்மதேவனை படைத்து அறிவே வடிவெடுத்த பிரம்மதேவனை தோற்றுவித்து பஞ்சபூதங்களுக்கு முன்னால் அந்த ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மனை தோற்றுவித்து அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்து உலகம் அனைத்தையும் காண்கின்றானோ அவனை எவன் காண்கின்றானோ அவனே அதை காண்கிறான் என்னால் திரும்ப சொல்ல முடியாது அவனே அதை காண்கிறான் அவனே அதை காண்கிறான் அவனே அதை காண்கிறான்னா அந்த மெய்ப்பொருளை காண்கிறான் மெய்ப்பொருளாகவே தன்னை காண்கிறான் என்று பொருள் ஏ தத்வை தத்து அதுவே இதுவே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி முடிகிறார் திரும்ப திரும்ப ஏதத்ய்தத்து ஒரு பல்லவி மாதிரி வந்துகிட்டே இருக்கு நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அதனால் நீ கேட்ட செத்த பிறகு ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்குற கேள்வி ஆத்மா இருக்குது ஆத்மா ஒன்று தான் இருக்கு ஆத்மாவை தவிர ஒன்றுமே கிடையாது பிறப்பே கிடையாது ஷாவே கிடையாது இதெல்லாம் மாய கற்பனை மாயத்திரை ஸ்க்ரீன் ஒன்று தான் உண்மை ஸ்க்ரீனில் தெரிகிற காட்சியெல்லாம் நிழல் தானே ஆனால் ஸ்கிரீன் இல்லாமல் காட்சி இல்லை அது திரை இருக்குது திரையில் படம் வருது ஏகப்பட்ட படம் வருது ஆனால் என்ன படம் வந்தாலும் மாறிட்டு போயின்ட்டே இருக்குது திற மாத்திரம் பேசாமல் இருக்குது ஆனால் வெறும் தரையை பார்க்க யாருக்கு பிடிக்கும் வெறும் திரையை பார்க்க பிடிக்காது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் திரையும் திரையில் தரிகிற காட்சிகளும் சமகால அனுபவம் அதுக்கு தான் சொல்கிறோம் நீ தர இருக்குங்கிற ஞாபகத்தோடு இருந்தால் போகும் அதுக்காக காட்சியை பார்க்கப்படாதுன்னு சொல்லலை நீ அதில் வரச்ச அது வந்து என்ன பண்ணுறோன்னா அதை பார்த்துட்டு இருக்கிறப்போது அதில் ஒன்றி போயிடுறோம் அந்த கதாபாத்திரமும் அவனும் ஒன்றி போயிடுறான் கதையில் நடிக்கிறவனும் நாமளும் அதை பார்த்துட்டே இருக்கிற போது நமக்கும் உணர்ச்சிகள்லாம் வருது நமக்கு உணர்ச்சிகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அது உண்மைன்னு நினைக்கிறோம் அந்த சினிமாவை பார்க்குற போது அந்த நிகழ்ச்சியை பார்க்குற போது அது உண்மைன்னு நினைக்கிறோம் அதனால் அதில் மகிழ்ச்சி எல்லா விதமான ரசமும் அதில் இருக்குது சினிமான்னு வந்தால் அந்த நிறையில் எல்லா ரசங்களும் உண்டு அத்தனையும் நாம் அனுபவிக்கிறோம் ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும் சினிமாவை பார்க்குறவனும் சரி சினிமாவும் சரி ரெண்டுமே உண்மை திரை திறதான் புரிஞ்சிடும் அடிப்படை தான் இந்த தெ திரை உண்மையை மறக்கப்படாது ஸ்க்ரீன் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அது ஒரு எக்ஸா ஆனால் வந்து அது லொக்கேட்டட் திரைங்கிறது ஒரு இடத்துல இருக்குது குறிப்பிட்ட இடத்துல இருக்குது இது உதாரணம் ஞான் வச்சுக்கணும் இந்த திரை குறிப்பிட்ட இடத்துலையாக இருக்குது அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி இது மாதிரி லட்சக்கணக்கான திரையே அதில் தான் இருக்குது இந்த திரையை காட்டுற வஸ்துவே அதுதானே திரை இருக்குது திரையில் படம் இருக்குன்னா நம்ம உதாரணத்துக்கு அதை எடுத்துனுட்டோம் ஆனால் அந்த உதாரணத்தில் குறை இருக்குமா இருக்காதா எப்பவும் இருக்கும் ஆனால் அந்த திரையை வச்சுன்னு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் திரை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல லொக்கேட்டடாக இருக்குது இது அன்லொக்கேட்டட் ஆக இந்த திரையை புரிஞ்சுக்கத்தான் முடியும் இதை வந்து இந்த திரையை கண்ணால் பார்க்க முடியும் இந்த திரையை கண்ணால் பார்க்க முடியும் திரையே இல்லை இது திரையை இருக்கிறதுனால தான் இந்த திரை தெரியல அஞ்ஞானி ஜாநனாக்கமீலித்தேன் தஸ்மீரவே நம கட் அடுத்த மந்திர அதிர்வா பிரவிஷ வீம் பிரீத்தி திரும்ப திரும்ப்டி சமஷ்டி ரெண்டும்யானி சமஷ்டி டோட்டல் இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல் ரெண்டும் என்னது சத்தா கிடையாது அதுல என்ன டோட்டல் வேண்டி கிடக்கு இண்டிவிஜுவல் வேண்டி கிடக்கு இருக்கிற பொருள் அத்வைதத்திலே அது டோட்டல் இண்டிவிஜுவல் இரண்டற்ற வஸ்துவில் அது சமஷ்டி வியின்னு சொல்ல முடியுமா தென்னந்தோப்பு சமஷ்டி தென்ன மரம் எஷ்டி ஆனால் அத்வைதத்தில் தென் தென்னந்தோப்புன்னு சொன்னாலும் பல மரங்கள் தானே சொல்கிறோம் அங்கேயும் பிரிவு இருக்குது சமஷ்டிலையும் பிரிவு இருக்குது வெஷ்டி ஒரு டைப் ஆஃப் பிரிவு வெஷ்டி சமஷ்டியிலேருந்து பிரிச்சுக்கிறது சமஷ்டிங்கிறது பல பிரிவுகள் சேர்ந்தது சமஷ்டி பல ஒன்று சேர்ந்தது சமஷ்டி வெஷ்டி சமஷ்டி இல்லை பல ஒன்றுகள் சேர்ந்தது சமஷ்டி ஒன்றுங்கிறது தனி பல ஒன்று சேர்ந்தது சமஷ்டி அத்வைதத்தில் பல ஒன்றும் கிடையாது ஒரு ஒன்றும் கிடையாதுங்கிறது அத்வைத தத்துவம் இரண்டற்ற தத்துவத்தில் அதுதான் வாஸ்தவம் யா தேவதா முதல்ல எப்படி படிக்கணும் யா தேவதா பிராணேன சம்பவத்தி எல்லா தேவதைகளுக்கும் இதெல்லாம் வந்து தியானத்துக்காக சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள் சாஸ்திரத்தில் அதெல்லாம் நெகேட் பண்றது இப்போ எதெல்லாம் இந்திய இதெல்லாம் வந்து இப்படி பண்ணணும் அப்படி மெடிடேட் பண்ணணும் நீ இந்த மாதிரி தியானம் பண்ணணும் இப்போ மூலாதாரத்தில் தியானம் பண்ணு சுவாதிஷ்டானத்தில் தாரணை பண்ணு அப்புறம் மணிப்பூரகத்தில் தாரணை பண்ணு விசுத்தியில் தாரணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி முதல்ல அபியாசம் ட்ரைனிங் கொடுக்கறது பிள்ளையார நல்லா பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை கொண்டாடி பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா மும்பையில் எல்லாம் மண்ணு பிள்ளையாருக்கு அவ்வளோ நகை போடுவான் வைரத்துலேயே எல்லாம் போட்டுவிட்டு என்ன பண்ணுறதுன்னா பிள்ளையார்கொண்டே கடைசியில் போட்டு சமுத்திரத்தில் போட்டுருவாங்க அது மாதிரி தான் சாஸ்திரத்தில் பல வகையான தியானக் கிரமங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும் அத்தனை தியானக் கிரமங்களும் நீக்கப்படும் ஆகையில் வெரைட்டி நிறைய மெடிடேஷன் வெரைட்டி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த அத்தனை வெரைட்டியும் ரிமூவ் பண்ணிடும் இந்த ஞானம் சர்வத்தையும் என்ன பண்ணிடும்னா சர்வ நாசகம்னுங்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணலை எல்லோருக்கும் சென்டிமெண்டல் வேல்யூ இருக்குது அதனால் நாசகம்னு யூஸ் பண்ணலை பாதகம் பாதகம்னா எல்லாத்தையும் ஓவர் பவர் பண்ணுறது அத்வைத்த ஜானம் எல்லா துவைத்த அனுபவங்களையும் டாமினேட் பண்ணிடும் எப்படி சூரிய ஒளி எல்லா பிரகாசத்தையும் சாதாரண என்ன எத்தனை நீங்கள் வாட்ஸ் பல்பு போட்டாலும் அத்தனையும் டாமினேட் பண்ணுறதோ ஆஹ் அத்வைத்த ஜானம் அத்தனையும் டாமினேட் பண்ணும் அதனால் இத்தனை நாளாக துவைத்தமாக பலவிதமான மெத்தடெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படி தியானம் பண்ணு சூரிய மண்டலத்தில் பிரம்மனை தியானம் பண்ணு அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணுறார் யமதர்ம ராஜா அத்தனையும் நீக்கிறார் எல்லாம் சமஸ்தேவதைகள் எல்லா தேவதைகளுக்கும் இந்த சூரியனை டிஸ்கை தான் நிறைய டோ லொக்கேட் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடினா சூரியனை தான் தியானம் பண்ணணும் அபஷியமஹமே தூரிய மண்டலம் பரிவர்த்தமானம் ஸ்மிருதி பிரத்ய மைதிஹ்யம் அனுமானச்சதுஷ்டயம் ஏதை ஆதித்ய எல்லாம் சூரிய அந்த சோலார் டிஸ்கு தான் வேதத்தில் நிறைய மந்திரங்கள் ஆதித்யோவா ஜேஷ ஜேதன் மண்டலம் தபதி தத்ரதாரு சஸ்திருச்சாமண்டலகும் சரிச்சாக்கோஜ ஜேத்தின் மண்டலேர்ச்சிப்பாமாக்கோஜய ஜேஷேத்தண்டலேர்ச்சிஷிபுருஷ் தாநூகும்ஷி சயுஷா மண்டலகும் சயுஷால்லோக்கைஷா யயேவெத்தோந்தராதிமருஷா அப்படி சொல்லி இத்தன விஷயந்து சூரியன் மண்டலத்தில் ஆதித்தோவீத்தேஜோஜோளோத்தமா மனுமன்மனுமனுமத்து சத்தோ மித்தோ வாஜுராசாணோலோக்காலக்கிங்க சத்தியமன்னீவோ விஷகஸ் ஜம்புபிரமைதமேஷபுருஷ யேஷூத்தநிபதிர்மணசும் சலோக்கமாயுஜு சாஷ்டிதாம் சமலோக்கமா வேஷத் இதுல விளக்கிச்சுன இத்தனை சூரிய மண்டலத்தை மையமாக வச்சு நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனைக்கும் சூரியனோட எவ்வளோ கனெக்ஷன் சொல்றது நம்ம உபாசன சூரியனோட்டு தான் அப்புறம் சந்திரன் அப்புறம் நக்ஷத்திரங்கள் அஹோராத்ரே பார்ஷ்வே அஹோராத்ரே பார்ஷ்வே ரெண்டு பக்கம் அஹோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினாத்தம் இதெல்லாம் நிறைய மந்திரங்கள் எதுக்கு சொல்கிறேன் அத்தனை நெகேட் பண்ணுறார் என்னெல்லாம் சொல்லி கொடுத்ததோ மந்திரங்கள் அத்தனையிலேருந்து விடுவிக்கிறார் எல்லா விறத்தியும் தூக்கி எரிங்கிறார் நீங்கள் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நான் தான் கல்டிவேட் பண்ணேன் எதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்னார் ஜி டி நாயுடு அப்படி போர்டே போட்டுருவார் கோயம்புத்தூரில் ஃப்ரெஷ்ஷாக கட்டிகிட்டு இருப்பார் அவன் இன்னும் டேக்ஸ்காரன் ஒன்றும் பண்ண முடியாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்சனால் என்ன பண்ண முடியாது டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வாசலில் போர்டை பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது டாக்ஸே போட முடியாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி வேதத்தில் வந்து இந்த கர்ம காண்டம் உபாசனா காண்டமெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் என்ன டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை கல்டிவேட் பண்ணி கடைசியில் இந்த ஆடு பலி கொடுக்குற மாதிரி இந்த இண்டிவிஜுவாலிட்டியை ஒரே அடியாக வெட்டுறது துள்ளுமரியா மனது பலி கொடுத்தேன் துஷ்ட தேவத்தைகள் இல்லை ஒரு அற்புதமான விஷயந்தான் அது அஹ ஆதித்தி தேவதாமயி பிராணேன சம்பவத்தி தேவதாமயி சர்வ தேவதாத்மிகா பிராணேன ஹிரண்யர் பரஸ்மாத் பிரம்மண சம்பவத்தி அதாவது சமஸ்த தேவதைகள் ஸ்வரூபமாக இருக்கிற இந்த இரண்ய கர்ப்பன் எந்த இறைவனிடமிருந்து தோன்றினாரோ எந்த சைத்தன்யத்தனிடமிருந்து தோன்றினாரோ அதிதிகிங்கிறார் அதிதிகின்னு சொன்னால் இந்த இடத்துல அதனாத் அதிதிகி சைத்தன்யத்துக்கு ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கணும் இது பிரதிபிம்ப சைதன்யத்வாரா பிம்பச்சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் வியாபக சைத்தன்யம் அவச்சேத சைத்தன்யம் எப்படி போட்டாலும் சரி யார் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறானோ அவனுக்கு அதித்தின்னு பேர் அதித்தி வேற அதித்தி வேற அதித்தி மூணாவது த அதித்தி அதித்தி வேற அது த த அதித்தி அப்படின்னு விருந்தாளி இங்கே அதித்தி அப்படி சொன்ன அதித்தின் சொன்ன சங்கராச்சார் சொல்ல சப்தாதீனாம் அதனாத்து அதிதிகி சொன்னார் இல்லையா சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம் இவற்றை உள்ளிருந்து கிரகிப்பவனுக்கு பெயர் அதிதிகி அது ஸ்திரீலிங்கம் அதனால அதிதிகி யா அதிஹி தேவதாமயி அதிதிகி பிராணேன சம்பவதி சமஸ்த தேவதைகளுக்கும் அதான் டோட்டல்னு அர்த்தம் டோட்டல் கான்ஷியஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் என்ன பண்ணணும்னா ரிமூவ் டோட்டல் அண்ட் இண்டிவிஜுவல் வாட் இஸ் லெஃப்ட் லெஃப்ட் அவுட் டு நான் கான்ஷியஸ்னஸ் அதுதான் அத்வைதம் ஆஹ்மயி அதிதி பிராணேன சம்பவத்தி திஷ்டந்தி முதல்ல சொன்ன மந்திரம் தான் இதுக்கு முதல் மந்திரம் தான் குகாம் பிரவிஷ்ய இந்த ஹிருத குகையில் இருக்கிறதோ இந்த பஞ்சபூதங்களோடு தோன்றி இருக்கிறதோ அது இந்த ஹிருதயத்திற்குள் இருக்கிறது அவ்வளவுதான் முதல்ல வியபசியத்தை போட்டார் இப்ப வியஜாயத்தை போடுறார் யா பூத்தேபி யா ந யா அதி சைத்தன்யம் பஞ்சபூதங்களோடு தன்னை பெரிதாக காட்டி கொண்டிருக்கிறதோ அது குகாம் பிரவிசிய திஷ்டிம் தாம் ஜானாதி ஜானாத்து அறிந்து கொள் அதை தெரிந்து கொள் ஏதை தத் உபனிஷத்து வேதி ட்ரெடிஷன் சம்பிரதாயம் ஆகையினால் அதில் நிறைய விதமான தியானங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆ எஷ்டி பெரும்பாலும் வேதத்தில் இருக்கிற தியானமெல்லாம் ஏக்கரூப தியானம் ரொம்ப குறைவு விஸ்வரூபத்தியானந்தான் அதிகம் ஆக இந்த விஸ்வரூபத்தியானம் வந்து ரொம்ப நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் மனசு பறந்து விரிஞ்சு போகணும் எல்லாரையும் ஒன்றா நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி விஸ்வரூபத்தியானந்தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த இடம் விஸ்வரூபத்தையும் நீக்குகிறது ஏக்கரூப நிவத்தி விஸ்வரூபாதனம் ஏகரூபத்தையும் விஸ்வரூபத்தையும் நீக்கி அரூபானம் aadharam aroopa chaitanyam ரெண்டுக்கு ஆதாரம் அரூபைத்தியம் புரிய individual ஆஹா ஏகரூபம்னா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுக்கு ஆதாரம் ஏகரூபைத்தியம் விஸ்வரூபச்சைத்தியம் ரெண்டு என்னது chaitanyam சைத்தன்யத்துக்கு என்ன ரூபம் ஏக்கரூபமாக அநேக ரூபமாக சைத்தன்யம் வந்து அரூபம் அதை புரிய வைக்கிறார் மனசு அதில் செலுத்துறதுக்காக பார்க்குறார் ஆகினால நீ விஸ்வரூபத்தையும் மதிக்காத ஒரு காலத்தில் மதிக்க சொன்னார் விஸ்வரூபத்தையும் ரிமூவ் பண்ணு விஸ்வரூபத்துக்கும் ஓவர் ரியாலிட்டி கொடுக்காத அதனால் அதை ஓவர் ரியாலிட்டி அதை அதை பற்றி கவலையே இந்த சுனாமி வரும் திடீர்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உலகம் திடீர்னு பார்த்தா தொஞ்சு போகும் எல்லாம் அழிஞ்சு போகும் என்ன வேணாலும் நடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அதனால் எதுலேயுமே அட்டாச்மெண்ட் வைக்க வேண்டாம் மாறுறதில் எது வைக்காதே மாறாத மைப்பொருளிலேயே நிலை மாறுவதில் பற்று வைக்காதே புத்தி மாறுகிறது மனம் மாறுகிறது உடல் மாறுகிறது உலகம் மாறுகிறது உறவுகள் மாறுகின்றன எல்லாம் மாறுகிறது ஆகவே மாறாத மெய்ப்பொருளிலே மனதை வைத்து அதுவும் மாறக்கூடியதான் மனசு ஆனால் நம்ம அதை விறத்தியை வச்சுக்கிறதுக்கு பழக்கம் சொல்கிறார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னாகும்னா அது ஒடுங்கி போயிடும் எப்போ பார்த்தாலும் அதுவே மனசை நினச்சிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அது மயம் ஆகிடும் தச்சிந்தனம் தற்கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் அதுதான் பேர் சகஜ சமாதி சகஜ சமாதினா சகஜ சமாதி நிர்விகல்பசமாதி சவிகல்பசமாதி சபீஜ சமாதி நிர்பீஜ சமாதி சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதி தர்ம மேக சமாதி என்னெல்லாம சமாதி சொல்கிறார் பதஞ்சலி ஆஹா ஒரு சமாதி இல்லை எல்லா சமாதி நீக்கிற சமாதி இது அதனால என்னன்னா சகஜ சமாதி ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறது பண்ண வேண்டியதான் ஆனால் எப்போவுமே இந்த ரெண்டையும் நாம் அனுபவிச்சுட்டுருக்கோம் திரையையும் ஞாபகம் வச்சுக்கணும் சினிமாவையும் பார்த்துன்ட்ருக்கணும் அது மாதிரி சைத்தன்யத்தை ஞாபகம் வச்சுக்கிண்டு உலக விவகாரத்தை பண்ணணும் சைத்தன்யத்தை மறக்கக்கூடாது சைத்தன்யந்தான் சத்தியம் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஏற்கனவே நம்ம தர்மமாக பக்தியாக பழகினத்துனால விவகாரத்தில் கிளீன் துவைத்தியாக தான் விவகாரம் பண்ணிட்டுருப்போம் அத்வைத்தியவகாரம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது பண்ண தேவையில்லை அத்வைத்த விவகாரம் பண்ண முடியாது கூடாது, பண்ண தேவையில்லை விவகாரம் எப்போது துவைத்தந்தான் தர்மந்தான் க்ளீனாக பக்தியோடு தான் பேசுவோம் என்ன அத்வைதமே பேசினாலும் பகவானோட அனுகிரகத்தினால் அத்வைத சாஸ்திரம் படித்தோம்போம் பகவானே இல்லைங்கிறீங்க பகவானோட அனுகிரகத்தினால அத்வைத சாஸ்திரம் படித்தோங்கிறீங்க ஒரே கான்ட்ரடிக்ஷனாக இருக்கேன்னா அதுக்கு தான் நீ படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் ஈஸ்வரா நுகிரஹா தேவ பும்சாம் அத்வைத வாசனா ஸ்லோகமே இருக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இறைவனும் நானும் உலகமும் ஒன்றுங்கிற அறிவே கிடைக்கும் நான் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இறைவனும் நானும் உலகமும் எல்லாம் ஒன்று என்கிற அறிவு கிடைக்கும் அப்படி கிடைத்ததுக்கு பிறகும் நமக்கு அந்த வேற்றுமை என்பது மேலெழுந்தவாரியாக இருக்கும் ஆனால் ஆழமான மனதில் வேற்றுமைக்கு முக்கியத்துவம் இருக்காது ஆனால் அது அவங்களுக்கு தான் தெரியும் இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது தேவையும் இல்லை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது முக்கியமில்லை எனக்கு என் மோக்ஷந்தான் முக்கியம் இன்னொருத்தருக்கு மோக்ஷம் கிடைக்கட்டும் பிரார்த்தனை பண்ணலாம் அவ்வளோதான் ஆஹ ஏ தத்வை இதுவே அது நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படி சொல்லி முடிக்கிறார் இதை இன்னும் சில மந்திரங்கள்லாம் இருக்குது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஆக இந்த மந்திரங்கள் எல்லாமே ஐக்கியத்தை சொல்கிறது நீங்கள் சமஷ்டி ஐக்கிய ஞானோபதேசா அவ்வளோதான் வஷ்டி சமஷ்டி ஐக்கிய ஞானோபதேசா நாலாவது மந்திரத்திலேருந்தே அதை ஆரம்பித்தாச்சு முதல்ல மூணாவது மந்திரத்தில் சுருக்கமாக சொன்னார் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எல்லாம் தான் சொல்ல போகிறார் ஒன்பது வரைக்கும் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியத்தை தான் சொல்கிறார் ஞாபகம் எஷ்டி ஐக்கியம்னா என்ன அர்த்தம் கடலும் அலைகளும் ஒன்று அதுதான் வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் கடலும் அலைகளும் ஒன்றுங்கிறது தண்ணீரின் கோணத்தில் மறந்துடக்கூடாது அதே மாதிரி தூய உணர்வின் கோணத்தில் அதாவது தனி உயிரும் எல்லா உயிர்களும் எல்லா உடல்களும் ஒன்று ஒரே தத்துவந்தான் கையில் ஒருத்தி மக்களே தங்களுள் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமை அப்படிம்பருத்தி மக்களே தங்களுள் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே அது ஒரு தத்துவத்துக்காக சொல்லுவார் அது மாதிரி ஒருத்தரோட குழந்தைகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கிற போது ஒரு தத்துவத்தினுடைய குழந்தைகளாகிய இத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதச்சண்டை இனச்சண்டை ஜாதி சண்டை மொழி சண்டை போட்டுக்கிறதுன்னு அதிசயமாக என்ன ஒன்று அதிசயம் இல்லை அது சின்ன லெவல் இது பெரிய லெவல் எல்லாம் ஒன்று சண்டை சண்டை அது சின்ன சண்டையாக இருந்தால் என்ன பெரிய சண்டையாக இருந்தால் என்ன ஒருத்தி மக்களே தங்களுள் பகைக்கின்றது உலகெங்கும் கண்டோமே அது மாதிரி ஒரே தத்துவத்தினுடைய பல்வேறு தோற்றங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று கூடி கொலாவது சண்டை போடுறது எல்லாம் நடக்கிறது அத்தனையும் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிதான் வேடிக்கை பார்த்துட்டா நிம்மதி உண்மைன்னு நினச்சா சம்சாரம் வேடிக்கை பார்த்தா மோட்சம் ஹரி ஓ சகன சீரியை தேஜஸ்வினாவ விவித்விஷாவகை ஓகிஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்